வணக்கம் நேயர்களை நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமிர்தசரஸ் படுகொலையை கண்டித்து ஜாலியன் வாலாபாக் நகரில் நடந்த படுகொலையை கண்டித்து மகாத்மா காந்தி அவர்கள் ஒருநாள் உண்ணான்பு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்கேரியாவின் தலைநகர் சோஃபியாவில் செயின்ட் நெட்டேலியா தேவாலயத்தில் கம்யூனிஸ்டுகள் தாக்கியதில் நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டு ஐநூறு பேர் படுகாயமடைந்தனர்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 இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நாசாவின் அப்பல்லோ பதினாறு விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கந்துகூரி வீரேசலிங்கம் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சர் பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கையின் தேசிய தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு வில்பர்ட் ரைட் முதன் முதலில் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லி சாப்ளின் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுபத்திரன் ஈழத்து முற்போக்கு இலக்கிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ம சு நாராயணா இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி சந்திரசேகரன் இலங்கை வாழ் இந்திய